प्रपन्न कृष्णाय பிரபிஜா தோத்வேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா நம சுதிப்பேய்தலா தோகமியசீ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மோகத்தினுடைய ஃலலன் ஜானயோகத்துக்குத் தகுதி ோகத்தினுடைய பிரயோஜனம் மோக்ஷம் என்று சொல்லப்படுகிற இடைவிடாத நிறைவுணர்வு என்று புரிந்து கொள்ளணும் ஐம்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்தில் ஒன்னு சொன்னார் எப்போ உனக்கு ஆத்ம அநாத்ம அவகம் போகுமோ அப்போ உனக்கு ஆத்மானாத்ம விவேகமும் வைராக்கியமும் ஏற்படும் அப்படின்னு சொன்னார் இங்க என்ன சொல்றாருனா ஹே அர்ஜுனா யதா எப்பொழுது தே புத்தி உன்னுடைய புத்தியானது எப்பேற்பட்ட புத்தி அதுன்னா ஸ்ருதி விப்ரத்தி பன்னா புத்தி இந்த கர்மகாண்டத்தில் அர்த்தகாமத்துக்காக நிறைய கர்மாக்களை பற்றி சொல்கிறாங்க இந்த ஜனங்கள்லாம் உலகத்தில் எப்போ பார்த்தாலும் பணத்தையும் குடும்பத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியுமே தான் பேசி கொண்டிருக்கிறார்கள் மன நிம்மதிக்கான வழிமுறையை பற்றி யார் பேசுகிறார்கள் சிந்திக்கிறார்கள் ஒருத்தரும் கிடையாது பெரும்பாலும் இல்லை ஆனால் நம்ம புத்தி எப்போ பார்த்தாலும் ஏகப்பட்ட விஷயத்தை கேட்டு குழம்பி போயிருக்கு சாஸ்திரத்துக்குள்ள வந்தாலும் கர்மகாண்டத்துலேயும் இந்த அர்த்தகாமந்தான் நிறைய பேசப்பட்டிருக்கு பகவான் இந்த உலகியல் பலனை விரும்பி பண்ற கர்மத்தை பத்தி ஏற்கனவே பேசினார் அதனால நமக்கு எப்ப பார்த்தாலும் இந்த அர்த்தகாமம் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களோட சம்பந்தம் வச்சுக்கிற புத்தி ரொம்ப அதிகமா இருக்கு அதை தான் சொல்றார் புறநோக்குடைய புத்தி ஸ்ருதி விப்ரத்தி பண்ணா ஸ்ருத்தின்னா கேட்டது விப்ரத்தி பண்ணான்னா அர்த்தம் மனசுக்குள்ள நிறைய குழப்பம் இருக்கு விபத்தி பண்ணனா குழப்பம்னு அர்த்தம் கர்மகாண்ட விஷயத்தெல்லாம் கேட்டு கேட்டு குழப்பமாயிருக்கு மனசு அப்படி ஒரு அர்த்தம் உலகத்திலையும் ஜனங்கள் எல்லாம் பார்த்தாலும் பணத்தை பத்தியும் அனுபவிக்கிற சுகத்தை பத்தியுமேதான் பேசி கொண்டிருக்கிறார்கள் அதனால இந்த புத்தி வந்து குழப்பி போயிருக்கு ஆஹ் புத்திஹி ஸ்ருத்தி விப்ரத்தி பண்ண புத்திஹி எதா எப்பொழுது சமாதௌ சமாதௌன்னு சொன்னா மெய்பொருள் கடவுள் அந்த மேலான உயர்ந்த பொருள் இடத்துல நிஷலா அச்சலா ஸ்தாசிய சந்தேகம் இல்லாம தப்பா புரிஞ்சிக்காம சரியா நிலைச்சு நிற்குமோ நிச்சலான் அங்கேயும் அலபாயாம இருக்கிறது தப்பா புரிஞ்சிக்காம இருக்கிறதுன்னு அர்த்தம் அச்சலான்னு சொன்ன சந்தேகம் இல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம் வேற்றுமை இல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம் நிச்சலான்னு சொன்னாலும் அச்சலான்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான் அதுக்கு விளக்க உரை ஆசிரியர்கள் எல்லாம் விக்ஷேபம் விகல்பம் இல்லாமல் என்றும் விபரீதம் சந்தேகம் இல்லாமல் என்றும் அர்த்தம் சொல்லுகிறார்கள் அப்பொழுது யோகம் அவாப்யசி யோகம்னு சொன்னா இந்த இடத்துல நீ ஞான நிஷ்டையை பெறுகிறாய் ஞான நிஷ்டையின் மூலமாக மோட்சத்தை அடைவாய் அவாப்ஸ்யசிங்கிறார் அதை அடைவாய்ங்கிறார் இதனுடைய சுருக்கம் என்னன்னு கேட்டா உன்னுடைய குழப்பமான புத்தியானது எப்பொழுது மெய்ப்பொருள் தத்துவத்தில் பரம்பொருள் தத்துவத்தில் தப்பாக புரிஞ்சிக்காம சந்தேகப்படாமல் நிலைச்சி நிற்குமோ அப்போ உனக்கு முழுமையான மன நிறைவு மனசில் ஏற்படும் இடைவிடா நிறை உணர்வு என்று சொல்லப்படுகிற முக்தியை நீ நன்கு உணர்வாய் என்பது பொருள் இந்த அளவில் பகவான் அர்ஜுனனுக்கு ஞானோபதேசத்தை பூர்த்தி பண்றார் இனி அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்க போறான் அதுக்கு பகவான் பதில் சொல்ல போறார் அது நாளைக்கு பார்ப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் நிச்சலா சமாதாவச்சலா புத்தி ததா யோகம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய